ார் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக மறுபடியும் இந்த பரிசுத்தனாளிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நமது ஆண்டவராகி தேவனை தொழுது சேவிக்கவும் இந்த நாளுக்குரிய தெய்வீக நன்மைகளை ஆலோசனைகளை கிருப்பைகளை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக் கொள்ளவும் அடியனுக்கு தேவன் அருளிய மேலான கிருப்பைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு சோதரம் உண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எனக்கும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் ப்போ கற்பனுடைய சகாயம் எவ்வளவு தேவையோ அவ்வளவும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பாதையில் நடக்க தேவ சுத்தம் செய்ய ஆண்டவரை எனக்கு உதவி செய்தபடியினால் ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன் தேவன் அறுபடியை சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய நாட்கள் அதாவது நாட்கள் கடற கடற நம்முடைய நம்பிக்கையும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்மிலே இன்னும் பிறன் கொள்கின்றபடியினால் நான் தேவனை வாழ்த்துகின்றேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக உலகம் நமக்கு அபாத்திரமாய் ஆக ஆக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறபடி நான் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஜப வேளையில நாம் அநேக காரியங்களை தெய்வீக திட்டங்களை அறிகின்றோம் அவைகள் சொல்வதற்கு இல்லை இன்று காலவேளையில நான் ஜபம் கொண்டிருக்கும் போது நான் ஜவுமணி கொண்டிருந்தேன் ஜவமணி கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று பின்னால ஒரு ஆள் நிற்கிறது போல எனக்கு தெரிந்தது அப்ப நான் எட்டி பார்த்து நம்ம ராமையாய வந்து நின்றார்கள் அவர்கள் ஒரு ஜப விண்ணப்பத்திற்காக நின்றிருக்கிறார்கள் நான் எழுந்தி வந்து என்ன என்று கேட்ட போது அவர்கள் அந்த காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் நான் அதற்காகவும் ஒரு போஸ்ட் அந்த பாஸ் திறந்து லெட்டர்ஸ்களெல்லாம் எடுக்கிறார் எடுத்து அப்புறம் ஸ்டாம்பு அடித்து அது போக வேண்டிய இடங்களுக்கு போகும் இப்படி நேரத்தில் ஒருவர் ஓடி வருகிறார் இந்த லெட்டரை போஸ்ட்மேன் கையில கொடுத்து விட்டால் இப்போது எடுக்கப்பட்ட இந்த லெட்டர்களோடு சேர்ந்து நம்முடைய கடிதமும் போய் ஒரு நாளைக்கு முன்னாலே சேர்ந்து விடுமே என்று ஓடி வந்து கொடுக்கிறது போல எனக்கு இருந்தது தேவனுக்கு மைனம் உண்டாவதாக இன்று நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் இவ்வண்ணமாகவே இருக்கின்றது தேவனுக்கு மயிமை அவர்கள் என்னிடத்தில் சொல்லி காரியம் அதாவது இன்று நாம் ஏறெடுத்து தேவ சம்பவத்தில் செலுத்திய அந்த விண்ணப்பத்தோடு இது சேர்ந்து விட்டது ஆனப்படினால் அவர்களுக்கு நல்ல பதில் வரும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனைப்படினால் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களெல்லாம் தேவ சம்பவத்தில் போய் சேருகின்றது அதற்கான பலனை நாம் பெறுகிறோம் பெறுவோம் என்று அறிந்து நான் தேவருக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் நாம் பெற்றிருக்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளவு பெரிதென்பதை நாட்கள் கடலை கடறை அல்லது பிற சபையினர் பிற ஊழியர்கள் பிற மக்களை அணுகும் போது பேசும் போது இதான் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அதற்காக நான் தேவரை துதிக்கின்றேன் கடந்த வாரத்தில் டிரைனிங் எடுக்கிற மூன்று ஊழியக்காரர்கள் நம்முடைய தேடி வந்தார்கள் ஆர்மி எண்ணப்படுகிற ஐக்கியத்தில் உள்ளவர்கள் ஏற்கனவே ஒருவர் இங்கு வந்து போனவர் அவர் இங்கே தெரிந்த போதகர்கள் கொண்டு பார்த்துவிட்டு வரலாம் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார் எப்படியோ அவர்கள் அமர்ந்த போது அவர்களில் எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் அறிய வேண்டும் என்பதற்கு முன்னால் எப்படியும் சொல்லவில்லை சர்ச்சையில் முடியும் என்பதற்காக பின்னாலே அவர்கள் தண்ணீர் கொடுத்தால் குடிக்க மாட்டார்கள் ஆனப்படியால் முதலாவது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்துவிட்டு அப்புறமாக பேச ஆரம்பித்தோம் தேவனுக்கு மகிமே பேச வேண்டும் ஆனாலும் அவர்கள் கலைந்து விடக்கூடாது என்று நமக்கு ஒரு அச்சமும் உண்டு கேட்டேன் நீங்கள் ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிக்கிறீர்கள் அல்லவா இந்த கோர்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறார்கள் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் இந்த கோர்ஸ் முடிந்தவுடனே நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லித் தருவீர்கள் என்பதை நான் அறிய வேண்டும் சல்யூசன் ஆரம்பியை பற்றி தெரியாது மற்ற ஆதிக்குரிய பந்தோகோத்தை பற்றி கொஞ்சமாய் தெரியும் அதாவது என்ன உங்களை கட்டத்தருகிறார்கள் என்றால் அவர்களால் ஒன்று சொல்ல முடியவில்லை அப்படியே என்றால் என்ன கெட்டுத்தருகிறார் என்ன சொல்லுகிறார்கள் சொல்லுங்கள் நீங்கள் படிக்கத்தானே வந்திருக்கிறீர்கள் முடிந்தோடு நீங்கள் ஊழியத்துக்கு போக போகிறீர்கள் என்று சொன்னதும் அவர்கள் அமைதியா இருந்தார்கள் சரி இருக்கட்டும் நீங்கள் முடித்த பிறகு ஊழியத்திற்கு போகிறீர்கள் அதற்கும் சொல்ல முடியவில்லை வேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி நான் அவரிடத்தில் அதாவது அப்பசோபடியில் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதுல ஒருவர் சொன்னார் கத்தி வீட்டம் ரவீர்கள் என்று சொல்லி இருக்கிறோம் என்று வாசிக்க முடியாது சொன்னேன் இரண்டாவது காலம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டையும் வாசிக்கலாம் எதை குறித்து கேட்டார்கள் என்றால் அந்த பந்தகோச நாளில் பரிசுத்தாரியானவர் ஊற்றப்பட்டார் ஊற்றப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளாத உபதேசத்தை கை கொள்ள விரும்பாத யூதர்கள் அங்கே நடக்கிற சம்பவங்களால் தெய்வீக வல்லமையும் அவர்கள் மகத்துவங்களையும் பேசுகிறது கண்டவுடனே அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு அதாவது என்ன செய்வது பிரமித்துக் கொண்டு பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் யோவேல் தெற்கு தரிசனத்தில் இருந்து ஜாபீதராஜாவுடைய வாழ்க்கை வரலாறில் இருந்து கட்டனாக ஏசு கிறிஸ்துவை பற்றிய முழு ஊரத்தையும் அங்கே அந்த பிரசங்கத்தில் அவர் பிரசங்கிக்கின்றார் நாங்கள் ி அனுபத்தை ஒவ்வொருவரும் பாவம் மனத்துக்கென்று இயேசு கிறிஸ்துவாளே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் இப்போது நாங்கள் பெற்றிருக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் அண்டவராயிருஷ்ணால் முருந்தவராய் வந்த பிரசங்கம் மனம் திரும்புங்க மனம் திரும்பியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் இப்படி முதலால் சொன்னார்கள் ஏசு விசுவாசி அப்படி ரஷிக்கப்படும் இல்லை திரைச்சாலுடைய வீட்டுக்காரன் கேட்டால் அதாவது தலைவர் அதிகாரி கேட்டார் அதாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டிய சோதரமார்களே நாங்கள் ரஷிக்கப்படுவதற்கு என்ன ஆண்டவர் மாறு ரெண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அங்கே அப்போ அப்போ சொல் விஜயபாய் பிரசங்கம் இப்படி என்று நான் அவருக்கு அதையும் நான் சுட்டிக்காட்டினேன் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கற்பராயிரு அப்போது நீயும் வீட்டாக ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை தான் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் அவருக்கு சொன்னேன் விசுவாசித்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு பாதங்களை கழுவிட்டு உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லவா அதுதானே எழுதியிருக்கிறது என்று சொன்ன போது அதற்கு மேல் அவர்களால் பேச ஏதவில்லை வாசிக்கலாம் அவனுக்கு அவர் வீட்டிலிருந்த யாவருக்கும் கத்துரை வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான் அவரும் பிழைப்புக்காக அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறீர்கள் பிழைப்புக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது நீங்கள் ஏன் ரட்சிக்கப்படக்கூடாது நீங்களும் ரட்சிக்கப்படவில்லை நீங்கள் என்ன போதிக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் இப்படி உலகத்தில் அதாவது ஏராளமான மக்களே தங்களுடைய பிழைப்பு நடப்பதற்காக இப்படி வஞ்சித்து போட்டார்கள் அதுபடி நான் நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்படுங்கள் பிழைப்புக்காக போய் ட்ரைனிங் எடுக்க முடிந்தவுடன் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் கோட்டரசு கொடுக்கிறார்கள் மற்றும் இதர எல்லா விதமான சலுகைகளும் அவர்களுக்கு செய்யப்படுகிறது அதற்காக இப்படி கள்ளத்தனமான ஊழியங்கள் தேசத்திலே நடக்கிறது இதை செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டியது அவசியமாக இருந்தது தேவடி பசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் அப்படியே சென்றார்கள் முதல் தடவை இங்கே வந்துட்டு போனவர்கள் போனவர் அவர்களை பார்த்து பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டார் ஏனடா அங்கே அழைத்துக் கொண்டு வந்தோம் என்ற நிலையில் அவர் சங்கடப்பட்டார் எப்படியோ அவர்களுக்கு இந்த லட்சத்தின் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இது ஒரு நல்ல வழியாக இருந்தது என்பதை நான் கண்டு தேவனுக்கு நான் ஸ்போத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதே நேரத்தில் சபைக்கு வருகிற ஒரு சகோதரியனுடைய மகன் அவன் நேசிக்கிறான் அவனும் அந்த கூட்டத்தில் இருந்தான் இருந்து அவனுக்கு மிகவும் ஒரு தெளிவு உண்டாயிற்று ஓஹோ அப்படி என்றால் சத்தியத்துக்கு மாறான கூட்டம் நான் சொன்னேன் அதாவது நீங்கள் மாத்திரமல்ல இன்று உலகத்தில் பெரும்பெரும் கூட்டங்கள் நடக்கிறது குறி சொல்லுகிறதும் அற்புதங்களை செய்கிறதும் பலவிதமான காரியங்கள் செய்கிற இயக்கங்கள் பெருகி வருகிறது இதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள் இந்த கூட்டத்தில் எங்களுக்கும் திறக்க வேண்டும் எங்களுக்கும் பரவோக வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு சொல்லுவாராம் அதாவது இவர்கள் சொல்வார்களாம் ஆண்டவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அற்புத அடையாளங்கள் செய்தோம் இவைகளும் செய்தோம் எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வார அறிய அக்கடமை செய்கிறார்களை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார் அதுபடினால் நாள் ரொம்ப இல்லை நெருங்கிவிட்டது நீங்களும் ரட்சிக்கப்படுங்கள் ரட்சிக்கப்பட்டு பிறருக்கு ரட்சி பெண்ணுடைய என்று அவரை ரொம்ப கலைக்கிவிடாதபடி ஒருவிதமாக அனுப்பிவிட ஏதுவாக இருந்தது அருமையானவர்களே நாம் சரியான இடத்திலே வந்திருக்கின்றோம் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் என்று நாம் இவர்களை பற்றிக் இந்த லட்சித்தின் மார்க்கத்தை சரியாக நான் தெரிந்து கொள்ள முடியாத கட்ட நமக்கு உதவி செய்தார் ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன் கட்டனாகி தேவன் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார் செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் அவைகளை செய்யுங்கள் ஆண்டவராகி தேவன் நமக்கு அருளப்போகிற நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வோம் தேவன் பெரிதான காரியங்களை செய்வாராக நான் என்கிறேன் ஒரு சில ஆத்மாக்களை பற்றி என்னுடைய மனதில் வருகின்றபடியினார் அதாவது ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான் நல்ல பொழுதெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டான் சிலர் அல்லும் பகலும் கல்லாயிருந்து விட்டு பெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்வார்கள் என்று பாடியிருக்கிறான் அதற்கு உலகத்தில் பாடின பாடல்கள் எல்லாம் தப்பென்று நாம் எடுக்கவில்லை அதில் நல்ல கருத்துகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகத்தான் இருக்கின்றது என்னுடைய ஆன்மீகத்தில் அதாவது ஒருவன் பாடி நான் ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று அப்படி பாடு எனக்கு சினிமா தெரியாத சினிமா நான் பார்த்ததும் பாடல் கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆனால் அந்த பாடலுடைய கருத்து எனக்கு எப்படி தெரிந்தது என்றால் எனக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஆவிக்குரிய காலம் இருக்கிறது என்று அப்பொழுது விளங்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த காமத்தை அடைவதற்காகத்தான் நான் பிரயாசப்பட்டேன் தேவையான பருசுத்த நாமத்திற்கு பிரயாசப்படுகிறேன் பத்திரோம் இரவு எனக்கு ரொம்ப மேல்வலியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இறைவன் தானே நம்முடைய பாடி நம்முடைய பாடிக்கு அவர் தலைவராக இருக்கிறார் நம்முடைய பாடி அவருடைய ஆலயமாக வைத்திருக்கின்றார் ஆனப்படினால் அதோடு நான் அங்கே சென்றேன் இரவிலே எனக்கு சரியானபடி இல்லை ரொம்ப இருமரும் ரொம்ப உடல் வலியும் எப்படியா இருந்தது காலை ஜபத்திற்கு நான் ஒருபோதும் தடைபடுகிறது உருண்டாவது போய்விடுவேன் ஆனாலும் அந்த நிலையில் என்னால் முடியவில்லை அப்படியே நான் படுத்திருந்தேன் காலையில் எழுந்தி அப்படியே எங்கே வந்தேன் வந்து அப்படியும் இப்படியுமாக தேவ இருந்து ஜபம் பண்ணி அவைகளை விரட்டிவிட்டோம் கருத்து எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார் அதற்காக நான் தேவனை புதுக்கிடை நாண்டவரை நாமத்திற்கு மயி உண்டாவதாக அருமையானவர்களே எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உண்டு எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்யத்தான் காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் பாடினது மாத்திரம் இயேசு சுவாமி சொல்லியிருக்கின்றார் அதாவது நாட்கள் பொருளாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் விதைக்கிற காலத்தை விட்டுவிட்டு அறுவடை காலத்தில் விதைத்தால் அது ஒன்றுக்கு ஆகாது ஆனபடியினால் விளைக்கிற காலத்தில் வேண்டும் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் களை வேண்டும் உரமிட வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிதான் மேடி கிடைக்கும் அதே மூலமா இந்த ஆவிக்குடி ஜீவத்தில் வளர்ந்து வருகிற நமக்கு உண்டு ஒரு சிலருடைய கண்ணுக்கு தெரிகிறபடி நான் நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டு தேவன் வைத்திருக்க நன்மைகளை பெறுங்கள் பின்னாலே நாம் கண்ணீர் வடித்தாலும் இந்த காலங்கள் வராது தேவையான பரிசுத்த நாமத்திற்கு மலிமை உண்டாவதாக பின்னால் இந்த காலம் வராது இந்த சந்தேகம் எளிமேல் வராது எளிமேல் வேறு ஞாயிற்றுக்கிழமைதான் வறுமை ஒழிய இந்த நாள் எரிமே வராது ஆனபடியா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் விலைகளுமோ சுகை வேணுமோ உயிர் கிடக்கிறவரைக்கும் செய்ய முடியுமோ செய்வோம் தேவ சமூகத்தில் இருந்து பலனை பெற்றுக் கொள்வோம் நாம் செய்வோம் நான் என்னுடைய சமூகத்திலே கேட்டிருக்கின்றேன் ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் இருக்கிற காலத்தில் உங்களுடைய காலம் இருக்குமானால் இன்று தேசத்திலே காணப்படுகிற தேவை வழிபாடுகள் உக்கர வழிபாடுகள் உக்கரம் கற்றோரை ஒளிந்து போகும் என்று சொல்லி அல்லவா ால் ஒரு சந்தரர்ப்பம் என்த்தில் இருக்குமானால் என்னுடைய தீர்க்கும்படியாக தெய்வீக வழிபாட்டிற்கு எதிராக எழும்புகிற சக்திகளெல்லாம் நிக்கரமாக்கி நாம் பூமியிலே தேவசத்தத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியால் கர்த்தனை நான் புதிக்கிறேன் என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக ஊழியர்கட்டு அவருடைய சாட்சியில் வசனம் சொன்ன பிரகாரம் நான் முன்பு முன்பு ஆறாவது சொன்னேன் அதனால் பின்னாலே என்னுடைய போதகரை சொல்ல கேளாமல் எனக்கு உபதேசம் மதியாமலும் போனது சபைக்குளம் சங்கத்துக்குளம் கொஞ்சம் கூற தீமைக்குள்ளாகி எல்லாம் தீமைக்குட்பட்டவர் என்று கிடைக்கப்பட்ட நாட்களை பயன்படுத்துங்கள் போதகர் அவங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் சொல்லுவார் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவார் கையெட்டுகிற வரைக்கும் எட்டி பிடித்து பார்ப்பார் முடியலை என்றால் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு அவருடைய வேலை அவர் செய்வார் ஆனால் நீங்கள் உங்களுடைய காலத்தை பயன்படுத்திக் கொண்டு நாம் எல்லோரும் ஆசிரியக்கப்படுவோம் தேவனருடைய எல்லா கருவைகளுக்காகவும் நான் தேவனை சிந்தித்துக் கொண்டு ஏசு நாம்